சர்வர்மான் பரிஜிய மாமேக்கம்ரணம் விர அஹம்வ பாபேபியோ மோட்சயிஷ் மாசுச்சா கண்ணன் கீதாச்சாரியன் பகவத்கீதையில் கடைசி அத்தியாயத்தில் சரமஸ்லோகம் என்று கொண்டாடப்படும் இந்த ஸ்லோகத்தால் தன்னையே சரணமாக பற்றச் சொல்லி அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் அனைத்து தர்மங்களையும் விடு அவைகளை நீ வந்தாலும் அவைகள் என்னை அடைவதற்கு வழிகள் அல்ல உபாயம் நானே என்னை அடைவிக்கும் வழியாக இருக்கிறேன் அனைத்து தர்மங்களையும் விட்டு என்னையே தர்மமாய் என்னையே ஒரே உபாயமாக பற்று அர்ஜுனா சர்வ வல்லமை பொருந்திய யான் ஏழை ஏதலனாய் ஒன்று மரியாமல் பாபங்களை சேர்த்து வைத்திருக்கும் உன்போன்றோர் அனைவரையும் அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் சோகப்படாதே என்று ஓதினான் கண்ணன் இது கண்ணன் என்றோ சொன்ன உபதேசம் ஷோக்கப்படாதே என்று கண்ணன் சொன்னபடியால் நாம் சரணாகிதி செய்தவர்கள் யாரும் சோகப்படுவது கூடாது அன்று கண்ணன் உ செய்த வாக்கு நம் உள்ளத்தில்த்தில் இருக்குமானால் துன்பம் கொள்ள மாட்டோம் பயப்பட மாட்டோம் வாக்கு தன் உள்ளத்தில் இருந்ததாகவும் அதையே இந்த திருத்தலத்தில் சேவித்துக் கொண்டதாகவும் திருமணிசி ஆழ்வார் ஓர் பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் நான் பயம் தொலைந்தேன் இதுகாரும் யாராரைக் கண்டு பயந்து கொண்டிருந்தேனோ இப்போது பயமில்லை கூற்றமும் ஷாரா கொடுவினையும் ஷாரா தீ மாற்றமும் ஷாரா வகையறிந்தேன் ஆற்றங் கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு கண்ணனுடைய உரை அதாவது சரமஸ்லோகம் கீதை உள்ளத்து எனக்கு கிடக்கிறது என் உள்ளத்தே நீங்காமல் இருக்கிறது அவன் பயப்பட வேண்டாம் என்று கூறினான் நான் இவரிவர்களைக் கண்டு பயப்படுவதில்லை கூற்றமும் ஷாரா இனி யமதர்மராஜன் மித்து மிருத்து தேவதை அருகே வரமாட்டார் கொடுவினையும் ஷாரா நாம் சேர்த்து வைத்திருக்கும் பாபங்களும் நமக்கு துன்பம் கொடுக்காது தீ மாற்றமும் ஷாரா வகையறிந்தேன் இனி உன்னை பற்றுவதற்கு வகையறிந்தேன் நம்மளுடைய விரோதிகள் அனைவரையும் தொலைப்பதற்கு வகையறிந்தேன் எங்கிருந்து தெரிந்து கொண்டேன் ஆற்றங் கரை கிடக்கும் கண்ணன் காவிரி ஆறு அந்த ஆற்றங்கரையில் யார் தன்னை தொழ வருவார்கள் என்று எதிர்பார்த்து கிடக்கும் கண்ணன் அவன்தான் கடல் கிடக்கும் மாயன் கீராப்திநாதனாய் பெருத்த பார்க்கடலில் கிடக்கும் மாயன் அவனுடைய உரை கிடக்கும் ஆக கண்ணனுடைய உரை சரமஸ்லோகம் இந்த பொருளாகவே கபிஸ்தலத்தில் கஜேந்திர வரதனாக பெருமாள் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் அத்தமான திருக்கோலம் திரு கவித்தலம் கபிஸ்தலம் கபி என்பது குரங்கு ஒரு குரங்கோடைய தொடர்புடைய திருத்தலம் ஆகையால் கபிஸ்தலம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கலாம் இது தஞ்சாவூரிலிருந்து திருவையார் வழியாக கும்பகோணம் செய்யும் பாதையில் உள்ளது பாபநாசம் புகைவண்டி நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு மைல் தூரத்தில் உள்ளது இவ்வெருமான் அத்த திருக்கோலத்தில் எழுந்துள்ள இருக்கிறார் இவர் புஜங்க சயனம் கிழக்கே திருமுக தாயார் திருநாமம் ரமாமணி தாயார் அல்லது போர் சாமரையாள் கனகாகிருத விமானம் இத்திருத்தலத்தின் வரலாறு கூறுகிறேன் இந்திரத்யும் என்னும் மன்னவன் பெருமானை குறித்து தியானம் செய்து கொண்டிருந்தான் அவன் தியானத்தில் ஈடுபட்ட போது மற்ற யாரையும் கண்டுகொள்ள மாட்டான் அப்போது பார்த்து துருவாசர் வந்து சேர்ந்தார் அவருக்கு கோபம் தன்னை கண்டுகொள்ளவில்லையே என்று நினைத்து அவனை ஓர் விலங்காக பிறக்கும்படி சபித்தார் அவன்தான் கஜேந்திரன் என்னும் யானையாக பிறந்தான் கஜேந்திரனின் கதை அனைவரும் அறிந்தது தானே யானை பெருமானுக்கு மலர் சமர்ப்பிக்க விரும்பி குளத்தில் காலை வைத்தது இந்த திவ்வதேசத்தினுடைய புஷ்கரணியிலேயே யானை காலை வைத்ததாக உண்டு ஐயங்கார் சுவாமி கூறும்போது நீலமேகம் போல் நின்னான் என்று சாதிக்கிறார் இந்த திருத்தலத்து புஷ்கரணியில் யானை காலை வைக்க எந்தவிடத்திலும் இந்த சரித்திரம் நடந்திருக்கலாம் வடக்கே நடந்திருக்கலாம் தெற்கே நடந்திருக்கலாம் முதலை யானையின் காலை பிடித்தது ஹூ ஹூ என்னும் ஒரு கந்தர்வன் அவன் ரிஷியனுடைய சாபத்தாலே இங்கே முதலையாக கிடந்தானாம். முதலை யானையைப் பற்றி ஒன்னுக்கொன்னு சண்டை ஏற்பட யானை நிலத்தில் இழுக்க முதலை ஜலத்தில் இழுக்க தேவ வருஷங்களால் ஆயிரம் ஆண்டுகள் போர் நடந்தது கடைசியாக யானை கையெடுத்து கூப்பிட்டது ஆதி மூலமே நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆரடர நீக்காய் உடனே பகவான் ஓடோடி வந்தார் அவர்தானே சரமஸ்லோகத்தில் நீ என்ன நினைப்பாய் உன் துன்பம் தவிர்க்கிறேன்னு கூறினார் அதன்படிதானே ஆனை கூப்பிட்டது பகவான் ஓடி வந்து கரா அதன் காலினை கழுவ நின்னு அழி தொட்டானை அப்படி பகவான் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி இவ்விடத்தில் முதலையை அழித்து கஜேந்திரனுக்கு அருள் பாலித்தார் அவரே இங்கு கஜேந்திர வரதனாக சேவை கொண்டிருக்கிறார் புஷ்கரணி கஜேந்திர புஷ்கரணி என்னும் தீர்த்தம் என்னும் கொண்டாடப்படுகிறது இத்திருத்தலம் திருமணிசியாழ்வாரால் மட்டும் ஓர் பாடலாலே பல்லாண்டு பாடப்பட்டுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பாக கபிஸ்தலத்தில் சம்பிரோக்ஷனம் நடந்து பெருமாள் அத்தியத் தமாக எழுந்துள்ளிருக்கிறார் தாயார் ரமாமணி தாயார் போற்ாமரையாள் ரமா என்னும் மகாலட்சுமிக்கு திருநாமம் பகவானுக்கு ரமேஷன் ரமேஷன்கிற திருநாமம் உண்டு இந்த திருத்தலத்தை சேவித்தோமானால் பதியும் பகவான் சொல்லி இருக்கிறார் எந்த விதமான பயமோ சோகமோ எது இருந்தாலும் இங்கு போய் பெருமான தரிசித்தால் ஆற்றங்கர கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத் எனக்கு அவன் சொன்ன உரை நம் உள்ளத்தில் நீங்காமல் இருந்து பயம் நீங்கி ஆனந்தமாக வாழலாம் பகவானே கஜேந்திரவரதன் கஜேந்திரனுக்கு ஏற்பட்ட இடரை நீக்கியவன் நம்மிடர்களையும் போக்குவார் உலக இடரையும் போக்குவார் சம்சாரம் கர்மம் காமம் குரோதம் ஆகிய அனைத்து இடர்களையும் தன் வழக்கை ஆழியால் போக்கி தன் திருவடிகளையே நமக்கு கொடுக்கிறார் கபிஸ்தலத்தில் எழுந்துள்ளிருக்கும் கஜேந்திரவரதனுடைய திருவடிகளை பற்றுவோம் வாழி வாழி